ஓம் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நமன்பர்களே பஞ்ச மகா யஜங்கள் இகலோக வாழ்க்கைக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் முக்திக்கும் சாதனமாக அமைகின்றன அவை இகலோக வாழ்க்கையில் தனிமனித அமைதியையும் சமூக அமைதியையும் அருளுகின்றன புண்ணியத்தினால் பிற்கால வாழ்க்கையிலும் மறுபிறவி வாழ்க்கையிலும் இன்பத்தை ஆக்கித்தரும் ஆற்றல் பஞ்ச மகா யஜ்யத்திற்கு இருக்கிறது மன தூய்மையை கொடுத்து விஞ்ஞானத்தை அருளி முக்தியை கொடுக்கும் தன்மை மறைமுகமாக பஞ்ச உண்டு பஞ்ச மகா யஜங்கள் பொதுநலம் சமூக நன்மை இவற்றை முன்னிட்டு அமைந்திருக்கின்றன அறவாழ்க்கையினால் ஒருவரை ஒருவர் பாதுகாத்து கொள்ளும் உயர்ந்த நன்மையை பஞ்ச மகா யஜங்கள் அருளுகின்றன பித்ருயத்தின் வாயிலாக குடும்பத்தை போற்றி வழிபடுகிறோம் குடும்பத்தின் அருமை பெருமைகளை உணர்ந்து குடும்ப நன்மையின் பொருட்டு செயல்படுகிறோம் பித்ருஜத்தில் பரந்த பல விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன முன்னோர்களை வழிபடுதல் என்பது குடும்ப வாழ்க்கையை அறச்செயல்களால் பாதுகாப்பதே ஆகும் அறச்செயல்களால் ஆண்டவனை சார்ந்திருந்து குடும்பத்தை பாதுகாப்பதே முன்னோர் வழிபாடாகும் தேவய்ஞம் என்பது இயற்கையை பாதுகாப்பதே ஆகும் நமது உடல் வாழ்க்கைக்கு பேருதவி புரிபவைகளாக எத்தனையோ அம்சங்கள் இவ்வியற்கையில் இருக்கின்றன ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் செடிகொடிகள் மரங்கள் மழை சூரியன் சந்திரன் முதலான எத்தனையோ இயற்கை அம்சங்கள் நம் உடலை பாதுகாக்கின்றன இயற்கையை மதிப்பதே தேவயஜமாகும் இயற்கையின் ஒவ்வொரு தோற்றத்தையும் தேவதைகளாக சாஸ்திரம் உபதேசிக்கிறது ஆகாஷ தேவதா வாயு தேவதா அக்னி தேவதா ஜல தேவதா பிருத்வி தேவதா விருக் தேவதேவதா சந்திர தேவதான வாழ்க்கையினால் தேவர்களை மதித்து போற்றி வழிபடுங்கள் தேவர்கள் உங்களை மதித்து உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் அன்புடன் வழங்குவார்கள் என்று பகவத்கீதா சாஸ்திரம் உபதேசித்திருக்கிறது தேவான் பாவயதானேன தே देवा பாவய்த்து வஹ பரஸ்பரம் பாவயந்திரேய்பரமாப்யதே அந்த கீதா ஸ்லோகம் பூதயஜம் பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பல நுண்மையான அம்சங்களை ஆற்றல்களை போற்றுகிறது பூதயஜமும் இயற்கையை போற்றுவதில் ஓர் அம்சமே ஆகும் மரம் செடிகொடிகளை பாதுகாத்தல் பூதயஜம் தேவதைகளைப் போலவே சில பூதங்களும் இவ்வுலகில் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆலயங்களில் பலி பீடங்கள் அமைத்து அந்தந்த பகுதிகளில் உள்ள பூதங்களுக்கு பலி கொடுக்கும் வழக்கம் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது பூதங்களுக்கு நம்மை காட்டிலும் அதிக வலிமை இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன ால் வலிமை உடையவன் பலம் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவன் பலி எனப்படுகிறான் அஸ்திஇலம் உடையவனுக்கு நாம் வழங்கும் பொருள் பலிஹி என்று சொல்லப்படுகிறது ஏ பூத்தா பிரச்சர்தி திவானோ வித தேம் புஷ்டராமிஷ்டிம் புஷ்டி பதிர் தாத்து என்று பலி கொடுப்பதற்கான மந்திரம் மகாநாராயணோபரிஷத்தில் அமைந்திருக்கிறது எந்த பூதங்கள் சஞ்சரிக்கின்றனவோ இரவும் பகலும் பலியை விரும்பி இங்குமங்கும் சென்று கொண்டிருக்கின்றனவோ அவைகளுக்கு நான் அன்னரூபமான இந்த உணவை பலியாக பலத்தை வளர்ப்பதற்காகக் கொடுக்கிறேன் வலிமையை விரும்பும் நான் பூதங்களுக்கு பலியை உணவை வழங்குகிறேன் போஷாக்கு எனப்படும் சரீர புஷ்டியை முன்னிட்டு பூதயஜத்தை மேற்கொள்கிறோம் புஷ்டிபத்தி மயி புஷ்டிம் ததாது வலிமையை தரும் தலைவன் நமக்கு வலிமையை அருளட்டும் மரம் செடி செடிகொடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவதையும் பூதயஜம் என்று கூறுவது வழக்கத்தில் இருக்கிறது மரம் செடி கொடிகளை பாதுகாப்பதோடு கண்ணுக்கு தெரியாத நுண்ணிய சக்திகளை நினைந்து அவைகளையும் வழிபட்டு சமூக நன்மையை பிரார்த்தனை செய்கிறோம் எல்லோரும் இன்புற்றிருப்பதற்காக அனைவரும் பஞ்ச மகா யஜ்யங்களை நாள்தோறும் நிறைவேற்றியாக வேண்டும் இல்லறத்தானுடைய கடமைகள் அனைத்தும் இந்த ஐந்தினுள் அடங்கியிருக்கின்றன நமக்கென்று வகுக்கப்பட்ட கடமைகளான பஞ்ச மகா யஜ்யங்களை ஐம்பெரும் வேள்விகளை நன்கு நிறைவேற்றி பிற்கால வாழ்க்கையில் இன்பத்தை வளர்ப்பதற்கான பெரும் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் நற்செயல்கள் நாள்தோறும் புண்ணியத்தை வளர்க்கின்றன பொருட்செல்வம் அறச்செல்வம் இல்லையேல் இன்பத்தை தராது அறச்செல்வம் தர்ம புண்ணியம் எல்லாவற்றையும் அருளி இன்பத்தை கொடுக்கும் எதுவும் இல்லாவிட்டாலும் இன்பத்தை வளர்க்கும் ஆன்மீக சாதகர்கள் ஓயாது இரவும் பகலும் ஒவ்வொரு கணமும் நற்செயல்களைச் செய்து புண்ணியத்தைச் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் பாபச் அழியட்டும் புண்ணிய ஓங்கி வளரட்டும் பாரத தேசம் மட்டுமல்லாமல் உலகமெங்கும் புண்ணியங்கள் ஓங்கி வளரட்டும் நல்வினைகளால் புண்ணியங்களைச் சேகரித்துக்கொண்டே இருப்போமாக பஞ்ச மகா அனுஷ்டித்து இன்றும் நாளையும் என்றும் இன்பமாக வாழ்வோமாக மகிழ்ச்சியுடன் பஞ்ச மகா யஜங்களை நிறைவேற்றுவோமாக அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்